அப்போ எப்படி உட்காடுறது எதில் உட்காறது அப்படிங்கிறது கேள்வி அப்புறம் எப்படி உட்காரதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் உடம்ப நல்லா நேராக வச்சுருக்கணும் இப்படியே இருக்கக்கூடாது சில பேர் இப்படி ஆடிலே பண்ணுவாங்க தியானம் அது ஆட்டு தியானம் அது ஒரு தியானம் அப்படிலாம் பண்ணக்கூடாது உட்கார்ந்தா ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காரணும் அதுக்காக வேண்டி பண்ணலாம் கூடாது இப்படி இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதுங்களெலாம் வந்து ரிலாக்சேஷன் நேச்சுரல் நம்ம தான் அப்படியே இருக்கி இறுக்கி இருக்கி என்னெல்லாமோ தலைக்குள்ளே இருக்கம் இருக்கிறதுனால உடம்பே இருகி போய்ட்டு அதனால வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அது என்ன ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அது நிமிர்ந்தும் இருக்கணும் கழுத்து தலை அது சமம் காய சிரோக்ரீவம் அப்படிங்கிறார் இந்த கழுத்து தலை உடம்பு இதெல்லாம் வந்து நேராக இருக்கணும் அப்புறம் மூச்சு காத்து இருக்கு இல்லையா அது மெதுவா போகணும் அப்படி விடுறத விட கொஞ்சம் முதல்ல பண்ணலாம் இருக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும் உங்களுக்கு மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்து அப்புறம் வந்து காது கண்கள் இதெல்லாம் கண்களை வந்து மிருதுவா மூடிக்கணும் கண்களை மிருதுவாக மூடிக்கணும் கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கணும் சில பேருக்கு மேலே கீழே உட்கார முடியாது சேரில் உட்காரலாம் தப்பே கிடையாது சேரில் உட்கார்ந்து சேரில் ஒரு ஆசனம் அந்த துணி மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து வீட்டிலேருந்து வரபோது ஒரு துணி எடுத்துட்டு வந்துடணும் ஒரு அழகாக கச்சிதமாக எடுத்துணும் அது அப்படியே போட்டுவிட்டு துணியை மாத்திரம் மடித்து எடுத்துன்னு போயிடணும் அது மாதிரி ஆசனங்கள்லாம் கிடைக்கிது நல்லாயிருக்கும் அப்படியே போட்டுட்டு போயிடலாம் அப்போ இந்த கண்களை மிருதுவாக மூடுறது இப்படி இருக்கிறது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அம்மா அப்பா குரு இவங்கள மனசில் நல்லா நினைக்கணும் அம்மா அப்பா குரு இவங்களையெல்லாம் மனசில் நினச்சி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணி நான் வந்து இந்த தியானம் பண்ணுறதுல நான் வெற்றி அடைகிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் அது பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு அவயவங்களா நினைச்சு நினைச்சு அது ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணும் அது வந்து சரியாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு ஒருத்தருக்கும் மாறும் நேரம் ஜாஸ்தியாகும் தலையிலேருந்து கட்டவர்கள் வரைக்கும் இதை வந்து ஒரு ஒரு நீங்க மனசுக்குள்ளேயே நினச்சின்னு இருக்கு தலை சரியா இருக்கட்டும் தலையில இருக்கிற இருக்கங்கள்னா நீங்கட்டும் தலை இருப்பதே தெரியாத அளவுக்கு தலை இருக்கட்டும் இப்படி தூக்கத்தில் எப்படி நான் உடம்பையே உணராமல் தூங்குறேனோ அது மாதிரி தியானத்திலேயே உடம்ப பத்தில சிந்தனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நினைக்கணும் எண்ணம் தானே வாழ்வு அதனால் அப்படி திங்க் பண்ணும் இது இந்த இது வந்து இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு மனசில் இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கணும் இந்த இந்திரியங்களெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுங்கிறது ஒன்று அப்புறம் வந்து கண்கள் மிருதுவாக மூடி இருக்கிறதுங்கிறது ஒன்று அப்புறம் வந்து மனசை ஒழுங்கு பண்ணுறதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்கு அப்புறம் புத்தியில் ஒரு நிச்சயம் இருக்கு நான் தியானத்தில் வெற்றி அடைவேங்கிற ஒரு பக்கம் தன்னம்பிக்கை இருந்தாலும் எப்படி தியானம் பண்ணணுங்கிற தெளிவு வேணும் இப்போ நான் எப்படி தியானம் பண்ண போகிறேன்னா நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் ஏன் உடம்பெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா நினச்சி உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது நேரம் போகிறதே தெரியாது ஏன்னா அறிவுபூர்வமாக பண்ணுறிங்க ஒன்றும் தெரியாமல் ஏதோ அஜானத்தில் பண்ணலை ஞானபூர்வமாக பண்ணுறோம் அதனால் இந்த ரிலாக்ஸேஷனுங்கிறது அடு ஒன்று இதுலயே உடம்பு அதுக்கப்புறம் என்னென்ன மூச்சுக்காட்டை கவனிக்கணும் மூச்சு காற்று எப்படி போகிறது வர்றது வெளியில் இருக்கிற பிராணவாயு மூக்குக்குள்ளே நுழைஞ்சு உள்ள நுரையீரில் போய் நிரப்பி அதில் இருக்கிற கரியமில வாயு வெளியில் வருது அதோட இந்த எண்ணத்தையும் நல்ல எண்ணங்கள்லாம் என் உள்ளுக்குள்ளே போய் கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியில் போகிறது அப்படின்னு நினச்சிக்கணும் இதெல்லாம் ஒரு ஒரு முறையும் பார்த்தா இது நிறைய இருக்குதில்ல அப்போ இந்த காற்றை மூச்சை வாங்கிறது மூச்சை விடுறது இதை வந்து கவனிக்கணும் மூச்சை கவனிக்கிறதுக்கு பேர் இது ஒரு பயிற்சி மூச்சை கவனிக்கிறதுக்கு ஒரு அது ஒரு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப நாள் ஒரு நாளில் இல்லை நான் சொல்கிற தியான முறையெல்லாம் ஒழுங்காக பண்ணி வெற்றி அடையணும்னா அஞ்சாறு வருஷம் ஆகும் நல்லா பண்ணுறது ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் தினந்தோறும் நமக்கு முன்னேற்றம் தெரியும் மன அமைதி தெரியும் நம்முடைய மன அமைதியை யாரும் புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இது ஒன்று அடுத்தது மூணாவது ரிலாக்ஸ் பண்ணுறது மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னா அது எப்போ பார்த்தாலும் கண்டதெல்லாம் நினச்சுன்ருக்கு தேவையில்லாதல்லாம் நினைச்சி என்னெல்லாமோ ஆசைகள் கோபங்கள் என்னெல்லாமோ இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மனசில் கற்பனை பண்ணிக்கணும் நான் ஒரு கடலுக்கு முன்னாடி இருக்கேன் கடலில் காலம்புற நேரத்தில் உட்காந்துருக்கேன் கற்பனை கடலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் கடலில் எனக்கு முன்னாடி நான் இருக்கிற இடத்துல யாருமே இல்லை மனசுக்குள்ள வீடுகளெலாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தருமே கிடையாது நான் இருக்கேன் கடல் இருக்கு கடலும் நானும் தான் இருக்கேன் வேறு யாரும் இல்லவே இல்லை கடல் அலைகள்லாம் வருகிறது நக்சத்திரமெலாம் தெரிகிறது சன் சூரியன் லேசாக உதிக்கிறது என் மனசு அமைதியாக இருக்குது நான் இயற்கையோடு ஒன்றி இருக்கேன் இயற்கையும் வேற நான் வேறையாக இல்லை அங்கங்கே பறவைகள்லாம் போகிறது அப்புறம் இப்படி நினைக்கலாம் அப்புறம் ஒரு மலை மேலே நான் இருக்கேன் எங்க என் உலகத்தை விட்டு தனியாக வந்துவிட்டேன் எல்லாரையும் விட்டு தனியாக வந்துவிட்டேன் தன்னன் தனியாக இருக்கேன் எனக்கு குடும்பம் கிடையாது மனைவி கிடையாது குழந்தைங்க கிடையாது யாரும் கிடையாது நான் தனியாக பிறந்தேன் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இது ரிலாக்சேஷன் மனசை ரிலாக்ஸ் பண்ணும் இது கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி ஓகே சும்மா ஒரு நாள் பேச்சிலாம் புரிஞ்சுடாது அப்படி பாவனை பண்ணும் இது ஒரு பாவனை இப்படி பண்ண பண்ண என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா மனசு அப்படியே நிச்சலம் ஆயிடும் அதுக்கப்புறம்தான் தியானம் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் தான் உடம்ப பண்ணி மன பிராணனை சரி பண்ணி அதாவது பாடி ரிலாக்ஸேஷன் பிராணா ரிலாக்சேஷன் அப்புறம் மைண்ட் ரிலாக்சேஷன் இந்த ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணிடும் இதெல்லாம் பண்ணினத்துக்கு பிறகு மனசுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளை உள்ள வச்சு எளிமையான முறையில் பூஜைப்பட ரொம்ப நிறைய வச்சுக்கல தங்க தேர் எழுக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அது ரொம்ப சாதாரணமாக இருந்தால் சொல்லலாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனை பண்ணுறீங்க ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பூ தோட்டம் அந்த பூத்தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அழகான மண்டபம் அந்த மண்டபத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாமி முருகன் இருக்கார் அல்லது சிவன் இருக்கார் உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி அல்லது சூரியன் என்ன வச்சுருக்குன்னு வச்சுக்கணும் அந்த கடவுளுக்கு வந்து நீங்கள் பூ புஷ்பம் எல்லாம் காலைல போடுற மாதிரி பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கடவுளுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு கும்பிடுற மாதிரி நீ தான் வாழ்க்கையில் உண்மையிலேயே கதி எனக்கு வேற எந்த கதியும் கிடையாது பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் சொந்தம் செத்து போன பிறகு நீ தான் இருக்க போற சொல்லி அந்த மானசில் பிடிச்சுக்கிறது அந்த பாதத்தை பிடிச்சிக்கிற பாவனை ஒரு உயர்ந்த பாவனை அது வந்து மானச பூஜைன்னு பேர் அதுக்கு பேர் மானச பூஜைன்னு பேர் மானச பூஜைக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் பயிற்சி பெற்று பெற்று கொஞ்ச நாள் உங்களுக்கு மனசுக்கு அபியாசம் வந்து வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசுலயே பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க மனசுக்குள்ளேயே பாராயணம் பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இல்லை பண்ண மனசுக்குள்ளேயே சிவபுராணம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறது இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் தேவாரம் திருவாச்சகம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் சொல்லலாம் மனசுக்குள்ளேயே சொல்லலாம் மானச பாராயண இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு ஜபம் பண்றது நமஹா ஓம் சரவணபவாய நமகா இந்த மாதிரி ஒரு மந்திரங்களை வச்சுக்கிறது எந்த மந்திரம் நமக்கு பிடிக்குமோ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு அளவு அதுக்கு பிறகு இதெல்லாம் ரொம்ப நாள் பயிற்சி பண்ணினத்துக்கு பிறகு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தையே கடவுளா நினைக்கிறது முதல்ல கடவுளை வந்து சின்ன அளவுல தான் நினைச்சோம் இப்போ இந்த உலகத்தையே நினைக்கிறது ஆகாயமாக கடவுள் இருக்கிறார் காற்றாக கடவுள் இருக்கிறார் நீராக கடவுள் இருக்கிறார் எல்லாமே கடவுள் தான் பூகம்பமும் கடவுள் நல்ல மழை அழகா பெய்கிறது அதுவும் கடவுள் தான் வைக டேம் முழுக்க தண்ணி ரொம்ப இருக்கு அதுவும் கடவுள் தான் வைகை டேமு வத்தி போயிருக்கு அதுவும் கடவுள் தான் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற நல்லவங்கள்லாம் கடவுள் தான் கெட்டவங்களும் கடவுள் ஒரு இடத்துல பார்த்தா நல்லா சோலையா இருக்கு இன்னொரு இடத்துல ஒரே வறட்சியா இருக்கு அதுவும் கடவுளுடைய ஒரு பக்கம் பார்த்தா குழந்தைங்கள்லாம் அழகான குழந்தைகள்லாம் பிறந்துட்டே இருக்கு இன்னொரு பக்கம் சுடுகாட்ல எல்லாம் நிறைய கிழவங்கள்லாம் செத்துண்டு செத்து எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கு நீங்க ரெண்டையும் பார்க்கணும் ராத்திரியையும் நினைக்கணும் பகலையும் நினைக்கணும் வாழ்க்கையினுடைய வள இளமையும் பார்க்கணும் முதுமையும் பார்க்கணும் அழகையும் பார்க்கணும் அழகு பார்க்கணும் எல்லாமே இறைவனுடைய வடிவம் அப்படிங்கிற ஒரு பாவனை அப்போ உங்களுக்கு பரந்த மனப்பான்ந்தவன் யாரெல்லாம் நல்லவனா இருந்தான்னு கேட்டான் ஜார்ஜ் புஷும் கடவுள் ஒசாமா மெல்லேனும் கடவுள் தான் ஈரப்பனும் பிரைம் மினிஸ்டரும் கடவுள் எல்லாமே அப்படி நினைக்கணும் கொஞ்சம் கஷ்டம் அது சுலபம் இல்லை அவ்வளவு ஈஸியா மனசு நினைக்காது பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் புரிஞ்சுட்டு பேசுறேன் நீங்க புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியாது எனக்கு ஆகையினால வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அவ்வளவு சிரமம் அது புரிஞ்சுக்கிறதுங்கிறது சற்று சிரமம் இது ஆனா நினைச்சுட்டே இருந்தா நினைத்துக்கொண்டே இருந்தா அது சரியாய் நினைத்துக்கொண்டே வந்தோம் அது சரியாய் இது விஸ்வரூப தியானம்னு பேர் இந்த தியானத்துக்கு பேரு விஸ்வரூப தியானம் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு நல்ல குணங்களை தியானம் பண்ண குணங்கள்னு கேட்டா உண்மை பேசுறதுனால ஏற்படுற நன்மை என்ன உண்மை பேசல என்ன வாழ்க்கையில என்னெல்லாம் துன்பங்கள் வரும் திருவள்ளுவர் வாய்மையில என்னெல்லாம் அதுக்கு ரொம்ப நல்ல சௌகரிய திருக்குறள் தியானம் இது திருக்குறள் தியானம் போட்டுவிடுவாரு நல்லாவும் இருக்கும் திருக்குறள் தியானம் அதுக்கு நல்ல பேச சொன்னோம்னா அது பேர் பேருக்கே வந்துருவாங்க எல்லாரும் திருக்குறள் தியானம் என்னெல்லாமும் சொல்றாங்க நம்ம ஏன் சொல்லப்படாது ஆஹ் என்ன திருக்குறள் தியானம் வாய்மைங்கிற அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குரல் எல்லாம் வாய்மை எனப்படுவது யாத நெல் தீமை இல்லாத சுழல் இந்த வார்த்தைகள் எல்லாம் மன மனசில் வச்சுக்கிறது அப்புறம் நாமளும் செல்ஃபர் திங்க் பண்ணணும் திருக்குறளே நினைக்கக்கூடாது அது திருக்குறளை மனசில் வச்சுக்கிட்டு நாமளும் சேர்ந்து நினைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க நம்ம ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் பெரிய சக்தி இருக்கு தெரியுமா நமக்கு தெரியறதில்ல நமக்கு புரியுறதில்லை நம்ம எவ்வரி இண்டிவிஜுவல் எவ்வளவு பொட்டென்சியல் இருக்கு தெரியுமா நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட அறிவில் நம்ம அதை ஓப்பனே பண்ணாம வச்சிருக்கோம் அப்படியே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த மனசுல வந்து நல்ல குணங்களை நினைக்கிறது இதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும் இன்னொருத்தர்கிட்ட பொறாமைப்படக்கூடாது பொறாமையக்கூடாதுங்கிறதுக்கே நீங்க ஆறு ஏழு மாசம் தியானம் பண்ணலாம் பொறாமை நமக்கு வேண்டாம் யாரோடையும் நம்மளை ஒப்பிட்டு பார்க்காம இருக்கிறது எந்த விஷயத்துல நம்மளை எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் கம்பாரிசன் தியானம் சொல்லலாம் எதுல நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது மகான்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும் அது மாதிரி நம்ம ஆகணும்னு ஆசைப்படணும் சாதாரணமான அல்ப விஷயத்துல எல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அவங்களோட ஒப்பிடக்கூடாது ஆஹ் என்னால ஒப்பிடுறது எப்படி இப்படி ஒன்னொன்னா திருப்தியோட இருக்கிறது எப்படி கோபம் வராமல் இருக்கிறது எப்படி பொறுமையை பழகுவது எப்படி எத்தனை குணம் நமக்கு தேவைப்படுது வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நினைச்சாலும் போதாது இந்த நல்ல குணங்களை தியானம் பண்றதுன்னு ஒன்று இதுக்கப்புறம் கடைசியில் தத்துவங்களையெல்லாம் படிக்கிறோம் வேதாந்தம் படிக்கிறது உபனிஷத்து படிக்கிறது கீதை படிக்கிறது மெய் உணர்தல்ங்கிறார் திருவள்ளுவர் மெய்ப்பொருளை உணர்ற அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையில் பொருள் ஒன்றே உள்ளது எல்லாம் பரம்பொருளே பரம்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை இது இன்னொரு விதமான தியானம் இது இது கொஞ்சம் கொஞ்சம் நாள் நல்லா படிக்கணும் நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் உண்மையில் பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லை முதல்ல சொன்ன விஸ்வரூபத்துக்கும் இது வித்தியாசம் இருக்கு அதில் வந்து எல்லாம் கடவுள்னோ இதில் எல்லாம் நான் எல்லாமே நான் தான் பார்ப்பவனும் நான் பார்க்கப்படுபவனும் நான் எல்லாமே நான் தான் அப்படின்னு அந்த தியானம் இது இது வந்து வேதாந்த தியானம்னு பேர் இது தத்துவ தியானம்னு பேர் இது கடைசிப்படி இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தியானம் கிடையாது அப்புறம் வாழ்க்கையே தியானந்தான் லிவிங் மெடிடேஷன் அப்புறம் வாழ்க்கையே தியானம்தான் எப்போவுமே தியான மயமாத்தாலும் தியானம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் பேச்சு எல்லாமே தியானமயமாயிடும் அதுதான் நம்முடைய லட்சியம் வாழ்க்கையே தியானம் ஆவது தான் நம்முடைய லட்சியம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல பண்ணுறது தியானம் இல்லை அது ஆரம்பத்தில் பயிற்சி அது ஆனால் உண்மையான தியானம் எப்பன்னா உண்மையான தியானம் தியானத்தினுடைய லட்சியம் எப்போ நிறைவேறதுன்னா நம்ம லைஃப் இட்ஸ் செல்ஃப் மெடிடேஷன் ஆயிடும் பயிற்சி பண்ணணும் விடக்கூடாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் எல்லாம் அபியாசம்தான் அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா நீ சொல்றதுனா ரொம்ப நல்லாத்தான் இருக்கு நீ சொல்ற விஷயங்கள் அதனுடைய பிரயோஜனத்திலாம் கேட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா இந்த மனசு அலைபாய்தே கிருஷ்ணாங்கிறான் சஞ்சலம்ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவதம் இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் காற்ற காட்டிலும் கடுமையா இருக்கேன் அப்படின்னா சொல்றார் நீ சொல்றது சந்தேகம் இல்லை ரொம்ப கரெக்டு உலகத்துக்கே இருக்கிற பிரச்சனை இது ஆனா ஒண்ணு இடைவிடாத பயிற்சியாலும் பட்டற்ற தன்மையாலும் மனதை வெற்றி கொள்ளலாம் கிருஷ்ணர் சொல்றார் பட்டற்ற தன்மை இந்த உலகத்துல ஆசையெல்லாம் அழகா வச்சுக்கணும் வச்சுக்கணும் ஆசைப்படுறதுன்னா தியானம் பண்றதுக்கு ஆசைப்படுவோமே ஆசைப்படுற ஆள் கூட தியானத்துக்கு வரல இருந்து என்ன தெரியுது என்ன அர்த்தம் அதுக்கு வாஸ்தவ எல்லாருமே நிம்மதியை தேடுறாங்க நிம்மதியை தேடுறாங்க அப்ப எது உயர்ந்தது எது சொல்லல அவங்க சாமியாரை கும்பிடுறாங்களா நிம்மதியை விரும்பி கும்பிடுறாங்களா சாமியார் நிம்மதியை கொடுக்கலன்னா சாமியார் விட்டுருவாங்க ஆகையினால எல்லாரும் விரும்புறது அமைதியது உயர்ந்ததுன்னு புரியுது பாத்தீங்களா கோடி கோடியா ரூபா சம்பாதிச்சவங்க கூட அமைதியா போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அதுல என்ன தெரியுது நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் உண்மையான லட்சியம் அதுதான் தெரியுது முதல்ல சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தது இப்ப என்ன ஆசை இருக்குன்னா அதுதான் கடவுள் கொடுத்துட்டார அதை பத்தி என்ன கவலை இனிமே என் மனதை அமைதிப்படுத்தி லட்சியத்தை அடையணுங்கிற என்ன வந்துடும் ஆகையினால உயர்ந்தது வந்து மன அமைதி தான் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுன்னார் குமரகுருகு செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு இதெல்லாம் உள்ள போகாதே எல்லாருக்கும் அப்படியே இருக்குமே தவிர நிறைவு இல்லையா வேணும் மணி ஏழு ஆறரிலிருந்து ஏழரை வரைக்கும் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல பூர்வாங்கமா அப்படி இப்படி எல்லாம் பேசி அதெல்லாம் சொல்லிருக்கேன் நான் இதை பூர்த்தி பண்ண போறேன் அதனால தியானம் செய்வது எப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி பேசியிருக்கோம் தியானம் செய்யறவங்க வாழ்க்கையை ஒழுங்கா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் முதல்ல தர்மமா வாழணும்னு சொல்லியிருக்கேன் தன்னம்பிக்கை வேணும்னு சொல்லியிருக்கேன் சாப்பிட்றது தூங்கிறது பேசுறதெல்லாம் அளவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒண்ணு இதெல்லாம் புற புற புற புறத்தகுதிகள் அப்புறம் அகத்தகுதிகள் சொல்ற போது இடம் நல்ல இடமா இருக்கணும்னு சொல்லிருக்கேன் அந்த இடம் வந்து மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் எந்த காலத்துல தியானம் பண்ணலாம்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் மனசு அடங்குறதா அப்பெல்லாம் தியானம் பண்ணலாம் ஆனா காலம்பரை பண்றது சாயங்காலம் பண்றது சாத்திக வேலைங்கிறாங்க நான் அதெல்லாம் டைம் இல்லாதனால விளக்கலை ஜாஸ்தி அதனால சாத்திக தியானம் பண்றது நமக்கு அனுகூலம் ஆரம்பத்துல அப்புறம் வந்து எப்படி எதுல உட்காரணம்னு பார்த்தோம் எப்படி உட்காரணம்னு பார்த்தோம் அப்புறம் மனசை வச்சுக்கிறது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அம்மா அப்பாவை கும்பிடுறது இந்த மாதிரி ஒரு முறைகள்லாம் சொன்னேன் அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லிருக்கோம்னா உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்றது அதை வந்து சரீர சமத்தியானம் பிராண சமத்தியானம் அப்புறம் மன சமத்தியானம் அப்புறம் வந்து மானச பூஜை மானச பாராயணம் மானச ஜ ஜப்பம் அம் விவரூப தியானம் அப்புறம் வந்து குணங்களை சத்குண தியானம் அதுக்கு பிறகு தத்துவ நூல்களை படிச்சுட்டு தத்துவ தியானம் இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில் தியானங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆகையினால இதை நான் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் இப்போ பிரம்மச்சாரிகள்லாம் சாந்தி பாட்டம் சொல்ல சொல்கிறேன் அது ஒன்று முடிச்சோம் ம் ஸ் பிரிய பரி நய மாணேம சம சுோனோனா முச்சேத்தே ச்சனியான் விமோச்சிவோ நாமீசம்தம்மரோ ஜயமோயம் சுவோ ஜயமூமோனி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அலஜமணி ஓசை கெட்குதம்மா கேட்குதம்மா லஜமணி ஓசை கேக்குதம்மா கேக்குதம்மா மணி ஓசை கேக்குதம்மா கேக்குதம்மா ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா அழைக்குதம்மா ஆண்ட ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா அழைக்குதம்மா ஆலயமணி ஓசை கெட்குதம்மா கேட்குதம்மா அருள்மிகும் ஜோதி ஒன்று தோன்றுதம்மா அம்மா அருள்மிகும் ஜோதி ஒன்று தொன்றுதம்மா அம்மா அருள்மிகும் ஜோதி ஒன்று ஆறு முகம் அதிலே காணுதம்மா காணுதம்மாதம் அதினை காணுதம்மா ஆலயமணி ஓசை கெட்குதம்மா கெட்குதம்மா போராறு முகம் ரமும்கமும் ஈரா மரவாது துணை நின்று தக்குதம்மா அம்மா மரவாது வாது துணை நின்று காக்குதம்மா அம்மா உயிராகி உடலாகி உயர் ஞான பழமாகி உயிராகி உடலாகி உயர் ஞான Kullum, deva mamma, deva mamma. Deva mamma, deva mamma. guru vahiyakkollum devamamma devamamma guru vahiyakkollum devamamma devamamma guru vahiyakkollum devamamma devamamma guru vahiyakkollum devamamma மணிவோஷை கெட்குதம்மா கெட்குதம்மா முத்தான முத்துக்குமரா முருகையாவா முத்தான முத்துக்குமரா வாவக் குமரா சித்தாடும்டும் செல்வக் குமரா சிந்தை மகிழவாஹ அழகை கண்டு நீயாடும் அழகைக் கண்டு வருகுதையா வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகை கண்டு மயிலாடும் அழகை கண்டு மனமாறி வருகுதையா மனமாறி வருகுதையா மனமாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மனம் மாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தாட முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்தேன் ால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்தேன் நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா அன்பு பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா முத்தான முத்துக்குமரா முருகையாவா செல்வ குமரா சிந்தை மகிழவாவா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆலஜமணி போசை கெட்குதம்பா கெட்குதம்மா வெற்றிவேல் முருகனுக்கு